வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி நூற்றி செய்தி சேவை ஜூலை இருபது இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆடி மாதம் நான்காம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக நேற்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டது மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தண்ணீரை திறந்துவிட்டார் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரத்திற்கு எதிராக ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் சிபிஐ துணை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது குரூப் ஒன்று தேர்வு எழுதுவதற்கான வயது வரம்பை உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது நீட் தேர்வில் தமிழ் வினாத்தாளில் ஏற்பட்ட குளறுபடிகளுக்கு தமிழக மொழிபெயர்ப்பாளர்களே காரணம் என சிபிஎஸ்இ குற்றம் சாட்டியுள்ளது டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் கலை பண்பாட்டுத்துறை சார்பாக தமிழ் மொழி தமிழ் இசை மற்றும் பரதநாட்டிய வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன விலையில்லா கறவை பசுக்கள் வழங்கும் திட்டத்தை கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு மேற்கு மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட உள்ளதாக கால்நடைகள் மற்றும் பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் பிரதமர் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இன்று எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர சுதந்திர தினத்தன்று டெல்லியில் தாக்குதல் நடத்துவதற்காக தீவிரவாதிகள் பதுங்கியுள்ளதாக உளவுத்துறையினர் எச்சரிக்கை விடுத்ததைத் தொடர்ந்து போலீசார் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர் பஞ்சாப் மாநிலம் அமிர்த்சர் மாவட்டத்தில் உள்ள அஜ்னலா பகுதியில் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஒருவர் எல்லையை கடக்க முயன்ற போது படை வீரர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஜம்மு காஷ்மீரில் நேற்று தீவிரவாதிகளுக்கும் ராணுவத்தினருக்கும் இடையே துப்பாக்கி சூடு நிகழ்ந்தது இதனிடையே ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பாகிஸ்தான் டிவி சேனல்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது காஷ்மீரில் அமைதியை நிலைநாட்ட பாகிஸ்தான் சேனல்களுக்கு தடை விதித்துள்ளதாக காவல்துறையினர் விளக்கம் அளித்துள்ளனர் நாடு முழுவதும் இருபத்தி ஓரு அமைக்கப்பட்டு வருவதாக மத்திய பிரதமர் அலுவலகத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் மூன்று ஆண்டுகளில் சுமார் ஒரு பாலியல் பலாத்கார வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ள பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது மேற்கு வங்கத்தில் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு கிலோ யானை தந்தம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் உத்தரகண்ட் மாநிலத்தில் அரசு பேருந்து பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் பதினான்கு பேர் உயிரிழந்தனர் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரி சட்டப்பேரவையில் தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் மாநில ஆளுநர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோரின் வாகனங்களை பதிவு செய்ய வேண்டும் என்றும் அதில் நம்பர் பிளேட் பொருத்த வேண்டும் எனவும் டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பிரிக்ஸ் உச்சி கலந்து கொள்வதற்காக தென்னாப்பிரிக்கா செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான உகாண்டா நாட்டுக்கு வரும் இருபத்தி நான்காம் தேதி செல்கிறார் அயல்நாட்டுச் செய்திகள் சைப்ரஸ் நாட்டின் வடக்கு கடற்பகுதியில் சுமார் நூற்றி ஐம்பது பேருடன் பயணித்த படகு மூழ்கியதில் பத்தொன்பது பேர் பலியாகினர் நூத்தி மூன்று பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் காணாமல் போன இருபத்தி பேரை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது துருக்கியில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அமலில் இருந்த நெருக்கடி நிலையை அதிபர் தாய் எர்டோகன் நீக்கியுள்ளார் தாய்லாந்து குகையிலிருந்து மீட்கப்பட்ட பனிரெண்டு சிறுவர்களும் அவர்களது பயிற்சியாளரும் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பினர் எத்தியோப்பியா எரித்ரியா இடையிலான விமான போக்குவரத்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொடங்கியுள்ளது ஜப்பானில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தால் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் தற்போது வெயிலின் தாக்கத்தால் அங்கு பதினான்கு பேர் பலியாகியுள்ளனர் திரு நெல்சன் மண்டேலாவின் நூறாவது பிறந்தநாள் நிகழ்ச்சியில் முன்னாள் அமெரிக்க அதிபர் ஒபாமா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அவருக்கு மரியாதை செலுத்தினர் தவறான செய்திகளை பதிவிடும் சமூக ஊடக பயன்பாட்டாளர்களின் கணக்குகளை முடக்கும் மசோதாவிற்கு எகிப்து நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது வணிகச் செய்திகள் டெல்லியைச் சேர்ந்த கோமியோ நிறுவனம் இந்த ஆண்டு இறுதிக்குள் கோவையில் மொபைல் போன் தொழிற்சாலை அமைக்க உள்ளது ஆண்ட்ராய்டு செயல்பாட்டு முறையை சட்ட விரோதமாக பயன்படுத்திய கூகுள் நிறுவனத்திற்கு ஐரோப்பிய யூனியன் 35 கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது சர்க்கரை ஆலைகள் கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய குறைந்தபட்ச கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு இருபது ரூபாய் உயர்த்தி இருநூற்றி எழுபத்தி ரூபாயாக மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது ஜிஎஸ்டி வரியால் டிஎம்டி கம்பிகள் தயாரிக்கும் ரோலிங் மில்கள் மூடப்பட்டு வருகின்றன இதனால் டிஎம்டி கம்பிகளின் விலை உயர்ந்து கட்டுமான தொழில் பாதிப்படைந்துள்ளது நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் அசோக் லேலண்ட் நிறுவனத்தின் வருவாய் நாற்பத்தி ஏழு வளர்ச்சி அடைந்துள்ளது என தலைமை நிதி அதிகாரி கோபால் மகாதேவன் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பயிர்க் காப்பீட்டு திட்டத்தால் விவசாயிகள் பயன்பெற்றதை விட அதிக அளவில் பயனடைந்தது காப்பீட்டு நிறுவனங்கள் தான் என மத்திய விவசாய அமைச்சகமே தகவல் வெளியிட்டுள்ளது இந்தியாவின் வளர்ச்சி வருங்காலத்திலும் சிறப்பாக இருக்கும் என பன்னாட்டு நிதியம் தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் கபடி பிரிவில் இந்தியாவுக்கான மிகப்பெரிய சவாலாக ஈரான் மற்றும் பாகிஸ்தான் அணிகள் இருக்கும் என இந்திய கபடி அணி கேப்டன் அஜய் தாக்கூர் தெரிவித்துள்ளார் இங்கிலாந்து அணியுடன் நடந்த ஒருநாள் தொடரில் சிறப்பாக விளையாடி ரன் குவித்த இந்திய அணி கேப்டன் விராட் கோலி முதல் முறையாக புள்ளிகளை தொட்டதுடன் நம்பர் ஒன்று அந்தஸ்தையும் தக்க வைத்துக் கொண்டுள்ளார் ஆசிய ஜூனியர் மல்யுத்த சாம்பியன்ஷிப் தொடரின் ஆண்கள் கிரிக்கோரன் 77 கிலோ எடை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார் ஜிம்பாப்வே அணியுடன் நடந்த மூன்றாவது ஒருநாள் போட்டியில் ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் இமாலய வெற்றி பெற்ற பாகிஸ்தான் ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரில் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என முன்னிலை வகிக்கிறது இந்தியாவில் நடைபெறும் உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகளில் வடகிழக்கு மாநில அணிகளும் சேர்த்துக் அடுத்து உள்நாட்டில் நடைபெறும் போட்டிகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி பதினேழு ஆக அதிகரித்துள்ளது இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டி தொடரில் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் தோற்றாலும் இந்த அனுபவம் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள உலகக்கோப்பை தொடருக்கு தயாராக உதவும் என இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலி தெரிவித்துள்ளார் இலங்கை பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான அணியுடன் விளையாடி வரும் இந்திய பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான அணியை தனது முதலாவது இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்புக்கு 473 எழுபத்தி மூன்று ரன்கள் குவித்துள்ளது திரைச்செய்திகள் குழந்தை நட்சத்திரமாக ரசிகர்களை கவர்ந்து தற்போது இளம் நடிகராக வலம் வரும் மகேந்திரன் நடிப்பில் உருவாகியிருக்கும் படம் நாடோடி கனவு இதில் மகேந்திரனுக்கு ஜோடியாக சுரபி நடித்துள்ளார் மெர்குறி படத்தை தொடர்ந்து லக்ஷ்மி யங் மங் சார்லி சாப்ளின் இரண்டு உள்ளிட்ட ஐந்து படங்களில் நடித்து வருகிறார் பிரபுதேவா இவற்றில் ஏ முகில் செல்லப்பன் இயக்கும் படத்தில் காவல்துறை அதிகாரியாக இவர் நடிக்கிறார் இப்படத்தில் இவருக்கு ஜோடியாக நிவேதா பெத்துராஜ் நடிக்கிறார் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வரும் பெயரிடாத படத்தில் படப்பிடிப்பில் ரஜினிகாந்த் கலந்து கொண்டார் இதில் இவருக்கு ஜோடியாக சிம்ரன் நடிக்கிறார் என்ற தகவலை இந்த படக்குழுவினர் உறுதிப்படுத்தியுள்ளனர் சூர்யா தற்போது செல்வராகவன் இயக்கத்தில் என்ஜி படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் படத்தை வருகிற தீபாவளிக்கு ரிலீஸ் செய்ய படக்குழு முடிவு செய்துள்ளது இத்துடன் நன்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முத்து நாளும் ஒரு விதை அஞ்சல் தலை செய்திகள் பாட்டோடுதான் நான் பேசுவேன் போன்ற தரமான ஒளிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்